நாட்டின வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலமையில் உதட்டியில் வெடிப்பு ஏற்படுத்தால் அதை எளிதில் நீக்க கொத்தமல்லி இலையை பசையாக்கி நெய்யில் இட்டு காய்ச்சி மணப்பாங்க காய்ச்சி அதை வடிகட்டி அந்த நெய்யை எடுத்து தினம் அந்த உதட்டின் மீது தழவி வந்தால் உதட்டில் உள்ள வெடிப்பு நீங்கி கொவை செவ்வாய் போல் அழகாக விளங்கும் அப்படி இல்லைன்னா சின்ன பீட்ரூட் துண்டு இருக்கு அதை தேனோஸ் மேல வச்சு மெதுவாக தழவிட்டு வந்தால் அதுவும் நம்மள முடிய வெடி பண்ணிக்கு அழகான கலர் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்